ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம் தர்மசாஸ்திரம் காட்டக்கூடியதான வரிசையில் ஒவ்வொரு தர்மங்களாக பார்த்துன்னு வரும் தற்சமயம் அனைத்து உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து நம்முடைய பாரத தேசமும் ஒரு பெரிய பயத்தோடு இருக்க வேண்டியதான காலமிப்போ ஒரு வைரஸ் நோயானது அனைத்து நாடுகளையும் அச்சுறுத்தும் விதத்தில் இருக்குது நம்முடைய பாரத தேசமும் அதிலிருந்து தப்பிக்கலை இந்த விஷ வியாதியானது எதனால் பரவித்து இப்படிங்கிற காரணங்கள்லாம் நாம் யோசிக்கும் பொழுது நாம் அதற்கு நிறைய காரணங்கள் சொல்கிறோம் முக்கியமாக நாம் புரிஞ்சிக்க வேண்டியது தர்மபலம் போரல்ல ஒரு காற்றின் வழியாகவோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் தொடுவதின் மூலமாகவோ ஒரு வியாதி பரவது இது ஏதோ ஒரு பாப்பத்தினாலே தான் இதுபோல் வியாதிகள் ஏற்படுறது வேதம் சொல்கிற பொழுது எதா விர்புஷித்த தூராத் கந்தோவாதி புண்ணிய கர்மண தூராத் கந்தோவாதி அப்படின்னு காண்பிக்கிறது ஒரு விரக்ஷம் நிறையா புஷ்பத்தை பூத்தவுடனே அந்த வாசனையானது காற்றின் மூலமாக எப்படி சுத்தி பரவுறதோ அதுபோல் நாம் செய்யக்கூடியதான புண்ணிய கர்மாக்களுடைய பலனானது அதை சுற்றி அப்படியே பரவும் ஒரு பவழமல்லி பூக்குறதுன்னா காலவேளையில் அந்த ஏரியா பூரா வாசனையாக இருக்கும் பவழமல்லி இங்கே இருக்குங்கிறது தெரியும் அதுபோல் நாம் செய்யக்கூடியதான புண்ணிய காரியங்களுடைய பலன் நடக்கக்கூடியதான இடத்த சுற்றி பரவும் புண்ணியகர்மாவாக இருந்தால் நல்ல பலன்கள் சுற்றி உள்ளவர்களுக்கு கிடைக்கும் நல்ல சகுனங்கள் ஏற்படும் அப்படி புண்ணியத்தினுடைய குறைபாடு ஏற்பட்டால் இது மாதிரி பாப பலன்கள் தான் வரும் அதுவும் இப்போது வந்திருக்கிறதான இந்த வைரஸ் ஜுவரமானது உயிரை பறிக்கக்கூடியதான நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் மரண பயத்தில் அனைவரும் அமைதியாக ஆற்றுல இருக்கிறத பார்க்குறோம் ஆற்றுக்குள்ளே இருந்தால் இந்த வியாதி பரவாதா வீட்டுக்குள்ளேயே இருப்பவர்களுக்கு இந்த வியாதி வருமா வராதா அப்படின்னா வரும்னு தான் டாக்டர்கள் சொல்கிறாங்க எங்கெல்லாம் இந்த வைரஸ் பரவி இருக்கோ வீட்டுக்குள்ளே வராதே வரக்கூடாதுன்னு ஒன்றும் கட்டுப்பாடு கிடையாது அனைவருக்கும் பாதிக்கும் அந்த நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள் தனியாக இருக்கணும் அதுதான் சரியான ஒரு நிவர்த்தியே தவிர வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருப்பதனால் இந்த வியாதி வராது அப்படிங்கிறதோ வாயை அடைச்சி மூக்கு மூடிண்டு துணிகளை கட்டிக்கிறதுனாலேயோ இந்த வியாதி பரவாது அப்படின்னு சொல்ல முடியாது இது நமக்கு உட்பட்டு இருக்கக்கூடியதான ஜுரம் இல்லை நோய் இல்லை அதையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறதான ஒரு வியாதி மேலும் இது வந்திருக்கிறதான காலம் இந்த நோய் பரவக்கூடியதான ஒரு ஸ்திதி இதை பார்க்குற பொழுது ரொம்ப நமக்கு ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும் அடுத்த வருஷம் வருஷப்பரப்பு வரக்கூடியதான சமயம் கோவில்களிலே வசந்தோத்சவம் ஆரம்பித்து நடக்க வேண்டியதான காலம் ராமநவமி உற்சவம் கர்ப்போத்சவமாக நடக்க வேண்டியதான காலம் அது மாத்திரமில்லை இவர்கள்தான் நமக்கு தெய்வம் நீ இவர்களை இப்படிதான் ஆராதிக்கணும் என்று நமக்கு உபதேசித்த ஆச்சாரியர்கள் ஆதிசங்கரர் இராமானுஜர் இவர்களுடைய ஜெயந்தி வரக்கூடியதான காலம் இப்படி நாம் அனைவருமாக சேர்ந்து கொண்டாட வேண்டியதான ஒரு முக்கியமான காலம் இது இந்த காலத்தில் இந்த வியாதியானது பரவி நம் அனைவரையும் தனிமைப்படுத்தியிருக்கு அவரவர்கள் அவரவர்களுடைய வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது என்கிற நிலையில் இந்த வியாதியானது ஏற்படுத்தியிருக்கு இதிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னன்னா நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்றும் நம்மளை இயக்கிறது இப்போ அனைவருக்கும் உயிர் பயத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஏதோ ஒரு வழியில் நாம் உயிரோடு இருந்தால் போரும் என்கிற நிலையில் நாம் இருக்கோம் இதை நாம் தத்துவமாக யோஜனை பண்ணி பார்க்கணும் இந்த நிலையை பார்த்தால் ஒரு ஞாபகம் வருது ஒரு காட்டில் மாடுகள் கூட்டமாக மேஞ்சென்று இருந்தது அங்கே ஒரு சிங்கம் வந்தது இந்த பசுக்கள் கூட்டமாக சேர்ந்து இருக்கிற வரையிலும் நம்மால் ஒருவரை கூட அடித்து சாப்பிட முடியாது என்று தீர்மானித்தது சிங்கம் என்ன செய்தது அந்த பசுக்களை பூரா பிரிக்கணும் அப்படின்னு அனைத்தையும் தனிமைப்படுத்துறதுக்கான காரியத்தில் இறங்கித்து அந்த சிங்கம் அப்படின்னு ஒரு சரித்திரம் கேள்விபடுறோம் ஸ்கூல் பாடத்திலேயே வருது அது மாதிரி தான் இன்றைய உலக நிலை இருக்குது நாம் அனைவருமாக சேர்ந்து கொண்டாட வேண்டியதான வருஷப்பிறப்பு காலம் கோவில்கள்லே வசந்தோத்சவ காலம் இராமநவமி இவைகள்லாம் கிராமத்தில் நகரத்திலே அனைவரும் சேர்ந்து கொண்டாட வேண்டியதான ஒரு காலத்தில் அனைவரையும் தனிமைப்படுத்தியிருக்கு இந்த நோய் இதை நாம் ஜாகிரதப்படுத்திக்கணும் இப்படியே காலம் போயின்ட்டு ரொம்ப இழப்பை நாம் சந்திக்க வேண்டி வரும் அப்படி விடக்கூடாது இனிமேலாவது நாம் நம்மை நிறைய மாற்றிக்கணும் நிறைய மாற்றிக்கிறதுக்கான வழியிலே நாம் ஈடுபடணும் நம்முடைய வாழ்க்கையே எப்படி தர்ம காரியங்களை செய்யலாம் இதெல்லாம் யோஜனை பண்ணி பார்க்கணும் இந்த வியாதியை கொரோனா இப்படியெல்லாம் வேற பேர்கள் சொன்னால் கூட யோஜனை பண்ணி பார்த்தால் தர்மசாஸ்திர சஞ்சீவினே சொல்லணும் இந்த வியாதியை அனைவரும் தர்மசாஸ்திரப்படி வாழ்க்கையை நடத்த முயற்சி பண்ணுங்கோ என்று சொல்லாமல் சொல்கிறது இந்த வைரஸ் தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது யாரும் அனாவசியமாக வெளியில் போகக்கூடாது வெளியில் போயிட்டு வந்தால் கை கால்களை அலம்பிக்கொண்டுதான் வீட்டுக்குள்ளே வரணும் எப்பொழுதும் ஒருவரே ஒருவர் தொட்டு கூடாது ஒருவர் சாப்பிட்ட மிச்சத்தை இன்னொருவர் சாப்பிடக்கூடாது அவரவர்கள் தனித்தனியாக வஸ்துக்களை வச்சுக்கணும் டம்ளர் குடிக்கிற டம்ளர்லேருந்து ஆரம்பித்து அனைத்தும் அவரவர்கள் தனியாக வச்சுக்கணும் கூட்டங்கூட்டமாக சேர்ந்து பேசின்னு இருக்கக்கூடாது வெளியிலே போய் சாப்பிடுவது என்கிறது கூடாது இதையெல்லாம் தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது இது அவ்வளவும் இன்னைக்கு சட்டமாகவே வந்துட்டது இனிமேலாவது இதையெல்லாம் இந்த வைரஸ் குறையிற வரையிலும் கடைபிடிப்போங்கிறது இல்லாமல் இன்னையிலிருந்து ஆரம்பித்து ஆயுஷ்காலம் முடிய இவைகள் அனைத்தையும் நாம் கடைபிடிப்பது அப்படின்னு கொண்டு வரணும் அதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கை இப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கணும் என்கிறத நடைமுறைப்படுத்தி காண்பிக்கிறது இந்த கொரோனா என்கிற வைரஸ் அப்படிங்கிறது தெரிய வருது இந்த மாதிரி ஒரு சிரமமான சூழ்நிலையில நம்முடைய தர்மங்களை எப்படி செய்யலாம் என்கிறத ஒவ்வொன்றாக பார்த்துன்னு வரும் இன்னொரு முக்கியமான தர்மத்தை அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்